வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மறைகிறோம் ஆனால் அந்த கோடிக்கணக்கான மனிதர்களில் வெகு மட்டும் காலங்கள் கடந்தும் நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் வெகு மட்டும் தங்களுடைய மரணத்திற்கு பிறகும் போற்றப்படுகிறார்கள் வழிபடப்படுகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்கள் வாழும் பொழுது புகழோடு வாழ்ந்திருப்பார்கள் அதைவிட வாழும் பொழுது பழியின்றி வாழ்ந்திருப்பார்கள் பழியின்றி யாரொருவர் வாழ்கிறாரோ அவரே இந்த பூமியில் நீடித்து வாழ்வார் என்று சொல்கிறார்கள் மகாபாரதத்தில் கர்ணன் நம் எல்லோருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களாக நிறைய பேர் இருந்தார்கள் பகவான் கிருஷ்ணர் தர்மர் அர்ஜுனன் அதே போல பீஷ்மர் துரோணாச்சாரியர் கூட கர்ணன் இன்றளவும் புகழப்படுகிறார் ஒன்று அவருடைய வள்ளல் தன்மை இன்னொன்று தன்னுடைய நண்பனுக்கு இறுதி வரை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏறக்குரிய மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாகவே கருணன் தாம் யார் என்று விடும். தாம் பஞ்சபாண்டவர்களின் மூத்த சகோதரன் என்பதை தெரிந்த பிறகும் கூட பாண்டவர்களுக்கு ஆதரவாக செல்லாமல் தன்னை ஆதரித்து அரசாட்சி அளித்த துரியோதனனுக்கே நான் உண்மையாக இருக்க வேண்டும் துரியோதனுக்கு எதிராக நான் போரிட மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தார் அந்த மன உறுதிதான் கருணனை பிற எல்லாவற்றிலும் இருந்து தனித்து காட்டியது அதே போல போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது கூட வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளலாக இருந்தார் ஏன் போர்க்களத்திலே கூட பகவான் கிருஷ்ணர் கர்ணனிடம் போய் அவர் செய்த புண்ணியங்களையெல்லாம் தானமாக பெற்ற கர்ணனின் உயிரை பிரிந்தது இத்தகைய வாழ்க்கை முறைதான் கர்ணனுக்கு நீடித்த புகழை பெற்றுத்தந்தது அந்த நீடித்த புகழோடு வாழ்ந்தமையால் தான் கர்ணன் காலங்களை கடந்தும் இன்றளவும் புகழப்படுகிறார் ஆக மனிதர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது புகழோடு வாழ வேண்டும் அதுவும் நன்மை பயக்கக்கூடிய புகழோடு வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் இந்த பூமியில் நீடித்து வாழ முடியும் அதே இந்த பூமியில் வாழும் பொழுது பழியோடு வாழக்கூடாது பிறரிடம் பழி சொல் வாங்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்ததாகவே கருதப்படாது நம் வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக நாம் வாழ்ந்து முடித்திருந்தாலும் பிறரால் போற்றப்படாது பிறரால் மதிக்கப்படாமல் வீணாகிவிடும் ஆகையால் பழியின்றி புகழோடு வாழ முயற்சிக்க வேண்டும் அத்தகைய புகழோடு வாழ்வதால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் நீடித்திருக்கும் என்பதில் ஐயமில்லை இதை கூறும் வள்ளுவர் கூட யார் பழியின்றி வாழ்கிறார்களோ அவர்களே இந்த பூமியில் நீடித்து வாழ்வார்கள் அதே யார் புகழின்றி வாழ்கிறார்களோ அவர்களால் இந்த பூமியில் நீடித்து வாழ முடியாது என்று கூறுகிறார் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி புகழ் குரல் இருவாரே வாழாதவர் மீண்டும் குரல் வசையொளி வாழ்வாரே வாழ்வார் இசையொளி வாழ்வாரே வாழாதவர் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி